வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி செய்தி சேவை மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி மாசி மாதம் மூன்றாம் நாள் புதன்கிழமை என்ற ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழகச் செய்திகள் மக்களின் ஆசீர்வாதத்தாலும் இளைஞர்களின் ஆதரவாலும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் போல நல்லாட்சியை என்னால் வழங்க முடியும் என நடிகர் ரஜினிகாந்த் உறுதியுடன் தெரிவித்தார் திரிபுராவில் நாளை தமிழகத்திலும் அகற்றப்படும் என கருத்து தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலத்தில் பாஜக வெற்றி பெறலாம் ஆனால் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது என்று ஆர்கே நகர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி டி வி தினகரன் தெரிவித்தார் தமிழகத்தில் விழுப்புரம் மயிலாடுதுறை ராமநாதபுரம் கிருஷ்ணகிரி நாகர்கோவில் ஆகிய ஐந்து நகரங்களில் நீட் தேர்வு மையங்களை அமைக்க சிபிஎஸ்இ முன்வர வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள இடங்களுக்கு ஐந்து கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் வலிமையான ராணுவத்தை உடைய நாடாக இந்தியா அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இரண்டாவது நாளாக முடங்கியுள்ளது கல்லூரி மாணவர்களுக்கும் சீருடை திட்டத்தை கொண்டுவர ராஜஸ்தான் அரசு முடிவெடுத்துள்ளது காவிரி மேலாண்மை வாரியம் நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக அதிமுக எம்பிக்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திரிபுராவில் கம்யூனிஸ்ட் பெரும் சர்ச்சையை மேகாலயா மாநில முதல்வராக தேசிய மக்கள் கட்சி தலைவர் கான்ராட் சங்மான் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் வழங்கப்படும் உணவுப் பொருட்களை வீட்டுக்கே சென்று வழங்க டெல்லி அரசு முடிவெடுத்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடியில் ஐசிஐ சாந்தா கோச்சாஸ் பங்கியில் ஷிகா சர்மாவுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது தெலங்கானா மாநில முதல்வர் சந்திரசேகர ராவின் பாதுகாப்புக்காக ரூபாய் ஏழு கோடி செலவில் பேருந்து வடிவமைக்கப்பட்டு வருகிறது இலங்கையில் கலவரத்தை அடுத்து அடுத்த நாட்களுக்கு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி அரசு உத்தரவிட்டுள்ளது பப்புவா நியூ கினியாவில் ஏற்பட்ட சக்தி நிலநடுக்கத்துக்கு பலியான எண்ணிக்கை அறுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது போலீசின் பயங்கரவாத தடுப்புப் படையின் தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நில் பாசு நியமிக்கப்பட்டுள்ளார் ஆஸ்கர் விழாவில் நடிகை ஸ்ரீதேவி மற்றும் நடிகர் சசி கபூருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது உலக அளவில் காற்று மாசுபாடு டீசல் மானியம் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான இறக்குமதிக்கு அதிக வரி குறித்து அறிக்கை அளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மிகுந்த நிதி நெருக்கடியில் இருப்பதால் ஆறாயிரத்திற்கும் அதிகமான ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாமலும் மேம்படுத்த வருகிறது மேலும் ஈடுபடுவதற்கான சாத்தியமும் உள்ளதாக அறிவித்துள்ளது ஊழியர்களிடமிருந்து பிடித்தம் செய்யும் டிடிஎஸ் வரியில் ரூபாய் மூவாயிரத்து இருநூறு கோடி வரை மோசடி நடைபெற்றுள்ளதை வருமான வரித்துறை கண்டுபிடித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த அருணா ரெட்டி பதக்கம் பெற்றுள்ளார் இதற்காக இவருக்கு ரயில்வேயின் சி பிரிவில் வேலை வழங்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தேவதா டிராபி ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்தியா ஏ அணியை கர்நாடக அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது தென்னாப்பிரிக்க வீரர் ஜி வில்லியர்ஸ் ரன் அவுட் ஆன அவர் மீது பந்தை ஆஸ்திரேலிய சுழற்பந்து வீச்சாளர் நாதன் லயானுக்கு அபராதம் விதித்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது தென்கொரிய மகளிர் அணிக்கு எதிரான வாக்கி முதல் ஆட்டத்தில் இந்திய அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது சாமி அமலாபால் நடித்த பாஸ்கர் திரைப்படம் ஒன்பதாம் தேதி வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது விஜய் டிவி தொகுப்பாளர் ரக்ஷன் துல்கா சல்மான் நடிக்கும் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் ஐந்தாவது முறையாக மம்முட்டி மற்றும் நயன்தாரா இணைந்து நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி பாலா இயக்கும் பர்மா படத்திற்காக விக்ரமின் மகன் துரு வித்தியாசமான கெட் அப்பில் நடித்து வருகிறார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நற்றினையுடன் நன்றி வணக்கம்